அவர்கள் ஒரு பறவையை வைத்து அவர்களால் பொறி பார்த்து தவறும் அம்பை பறவைக்குரியவன் எடுத்துக் கொள்வது என்று பேசி வைத்திருந்தனர் இபின் உமர் அபி அல்லாஹும் அவர்களை அவர்கள் பார்த்ததும் பிரிந்து ஓடினார்கள் இவ்வாறு செய்தவர் யார் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று நபி சொல்லும் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவும் கூறினார்கள் குஹாரி ஐந்து ஐந்து ஒன்று ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு